நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் த நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று இந்திரா காந்தி அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் கடந்த ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி பாரத பிரதமராக பதவியேற்ற இந்திரா இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமை பெற்றார் நேருவின் மகள் என்பதால் வந்த பதவியல்ல இது என் உழைப்பு திறமை தனித்தன்மை ஊக்கத்திற்கு வந்த உயர்வே என்றார் பாரத பிர பிரதமராக பல பணிகளுக்கிடையே தினமும் காலை எட்டு மணிக்கு தனக்கே உரிதான விரைவு நடையில் மக்களை சந்திக்க தோட்டத்திற்கு வருவார் வந்திருக்கும் மக்களின் குறைகளை கேட்பார் அந்த நேரத்தை அவர் வேறு பணிக்கு என்றும் ஒதுக்க விரும்பவில்லை ஒரு சமயம் நிருபர் ஒருவர் தாங்களோ ஒரு பெண் பெரிய ஜனநாயக நாட்டை ஆள முடியுமா என பலர் நினைக்கின்றனர் என சற்றும் தயங்காமல் நான் பெண் அல்ல ஒரு மனித வர்க்கம் என்றார் இந்திரா நன்றி